ஸ்ரீகுருபியோ நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மீ ஸ்ரீகுரவே நம இன்றைய தினம் நம்முடைய அனுஷ்டானங்கள்லாம் எப்படி நாம் முறைப்படுத்தி பண்றோம் அப்படிங்கிறத சுருக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நாம் பண்ணுற ஒவ்வொரு காரியங்களும் இருக்கே பூஜைகளாகட்டும் இந்த ஸ்நானத்திலிருந்து குளிக்கிறோம் குளிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே கர்மானதான் பேரு அவைகளிலிருந்து நமக்கு ரெண்டு விதமான பலன் கிடைக்கிறது ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் ரெண்டு விதமான பலன் நமக்கு கிடைக்கிறது அந்த ரெண்டு விதமான பலம் என்னென்னா திருஷ்டம் அதிர்ஷ்டம்னு ரெண்டு திருஷ்டம்னா நாம் பார்க்கக்கூடிய பலன் அதிர்ஷ்டம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத பலன் இப்போ குளிக்கிறோம் அப்படின்னா திருஷ்டம் அதிருஷ்டம் ரெண்டு பலனும் கிடைக்கிறது திருஷ்டம் என்ன அப்படின்னா உடம்பு சுத்தமாக அழுக்கு போகிறது அதுக்கு திருஷ்டம்னு பேர் இன்னொன்று அதிருஷ்டம்னு ஒன்று வருது அதுதான் புண்ணியம்னு பேர் அதுக்கு தான் புண்ணியத்துக்கு அதிர்ஷ்டம்னே பேர் அது கண்ணுக்கு தெரியாது அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி தான் நாம் பண்ணுற அத்தனை பூஜைகளுக்காகட்டும் அத்தனை காரியங்களுக்கும் இந்த ரெண்டு விதமான பலனும் நமக்கு வருது இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முறைப்படுத்துறது நமக்கு மூன்று இடங்களில் வச்சு வருஷப்படுத்தி கொடுத்துருக்கான் நமக்கு முதல்ல வேதம் அப்புறம் ரிஷிகள் பண்ணின ஸ்மிருதி மூணாவது புராணங்கள் அப்படி மூணு ஸ்டெப்பாக வச்சுருக்கா அதுதான் சொல்கிறபோது இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபிரம்ஹேத் அதாவது வேதம் சொல்கிற தர்மங்களெல்லாம் இத்திஹாசமும் புராணங்களும் நல்ல விரிவுபடுத்தி நமக்கு தூக்கி காட்டுறது அப்படின்னு சொல்லியிருக்கா அதுக்கு உதாரணம் ஒன்று பார்த்தா இப்போ வேதத்தில் நாம் எடுத்துட்டால் சத்தியம்பதா அப்படின்னு வேதம் சொல்கிறது சத்தியம்பதா எப்பொழுதும் உண்மையே பேசணும் அவ்வளோதான் சொல்லும் வேதம் ஏன்னா வேதத்துக்கு லா மாதிரி வேதங்கிறது பிரபு சம்மிதம்னு பேர் வேதத்துக்கு அதாவது ராஜாவுனுடைய உத்தரவு மாதிரி ராஜாவுனுடைய உத்தரவு லான்னா சிம்பிளாக தான் இருக்கும் நாம் லோகத்திலேயே பார்க்கலாம் ஐம்பத்தி நாலு கீழ் ஏழின் படி நாற்பத்தேழு கீழ் அது மாதிரி பி படி அவ்வளோதான் சொல்லுவாங்க ஏன்னா அது சுருக்கமாக தான் சொல்லணும் இதே விஷயத்த நாம் ஸ்மிருதிகளில் பார்த்தா மகரிஷிகள் பண்ணின ஸ்மிருதிகளில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருப்பா மகரிஷிகள் பண்ணின ஸ்மிருதிகளுக்கெல்லாம் சுகர்சம்மிதம்னு பேர் அதாவது நண்பன் நமக்கு எடுத்து சொல்கிறா போல ஸ்மிருதிகள்லாம் நமக்கு சொல்றது புராணங்களுக்கெல்லாம் காந்தா சம்மிதம்னு பேர் அதாவது மனைவி கணவனுக்கு எடுத்து சொல்றது போல சொல்வது புராணங்கள் இப்போ இந்த சத்தியம் வத அப்படின்னு வேதம் சொல்வது இதே விஷயத்தை ஸ்மிருதிகளில் பார்த்தா சுக்சம்மிதம்னு பேர் ஸ்மிருதிகளுக்கு அது என்ன சொல்கிறதுன்னா சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாது ந்ரூயாத் கிஞ்சித் அப்ரியம் அதாவது வேதத்தில் சத்தியம்வதான வேதம் சொல்கிறதே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோனோ நடந்ததை நடந்தது போல சொல்லணும் இருக்கிறத இருக்கிறது போல சொல்லணும் அதுக்குத்தான் சத்தியம்னு பேர் அது பிரியம் ப்ரூயாத் கேட்குறவனுக்கு அது விருப்பமாக இருக்கணும் நப்ரூயாத் கிஞ்சி தப்ரியம் கேட்கிறவனுக்கு விருப்பமாக இல்லைன்னா சொல்லக்கூடாது இப்போது நேற்றுக்கு ஒருத்தர் வரார் நம்மளை பார்க்கறதுக்கு வர்ற பொழுது படார்னு தலையில் இடிச்சு நுட்டார் அவரே இன்றைக்கு வரார் வாங்க நேற்றுக்கு தலையில் இடிச்சு நட்டலே அப்படின்னு சொல்லப்படாது அது உண்மைதான் அது இருந்தாலும் கேட்கிறவனுக்கு விருப்பம் இல்லை பிரியம் இல்லை அப்படின்னா சொல்லக்கூடாது பிரியஞ்சன் ஆண்டு தம்பூயாது கேட்கிறவனுக்கு விருப்பமாக இருக்குங்கிறதுனால நாம முன்ன சேர்த்து சொல்லப்படாது நேற்றைய தினம் கோவில்ல எல்லாருக்கும் தாம்பூரம் வச்சு கொடுத்தார் அவரை நாம இன்னைக்கு பார்க்கிறோம் நேற்றுக்கு பெரிய ராஜா குபேரன் மாதிரி நீங்க அள்ளி குடுத்துட்டே அப்படின்னு சொல்லப்படாது ஏன்னா குபேரன் மாதிரி அவ்வளோவா அள்ளி குடுத்துட்டார் அது பிரியமாக இருக்குங்கிறதுனால நாம் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லப்படாது ஆக வேதம் நாலு எழுத்துல சத்தியம் வதன்னு சொன்னத்தை ஸ்மிருதிகள்லாம் மகரிஷிகள் முப்பத்தி ரெண்டு எழுத்துல சொல்கிறாத இதே விஷயத்த புராணங்களில் பார்த்தா காந்தா சம்மிதம்னு பேர் மனைவி கணவனுக்கு சொல்கிற போல புராணங்கள்லாம் சொல்கிறோம் கதை போல சொல் கதைகள்லாம் சொல்லி சொல்கிறது நமக்கு நடந்த கதைகள்லாம் நமக்கு உதாகரணம் காட்டி சொல்கிறது புராணங்கள் அதான் மகா பிரிவாலும் வே ம புராணங்கள்லாம் வேதத்தின் பூதக்கண்ணாடி அப்படின்னு சொல்லியிருக்கா பிரிவா வேதத்தில் பார்த்தா குண்டு ஊசியாக தெரியறத பூதக்கண்ணாடி வச்சுன்னு பார்த்தா கடப்பார மாதிரி தெரியும் அதுபோல் வேதத்தில் சின்னதாக சொன்னதை புராணங்கள்லாம் நமக்கு விரிவுபடுத்தி காட்டுறது லௌகிகமாக ஒரு உதாரணம் பார்த்தா உத்தியோகத்துக்கு போகிறவ அத்தனை பேரும் டை கட்டின்னு தான் உத்தியோகத்துக்கு போகணும்னு ரோல் இருக்குது கட்டாயம் கை கட்டினுதான் நாம் ஆஃபீஸுக்கு போகணும் ஆனால் அந்த டைங்கிறது நமக்கு எதுக்குமே உபயோகப்படலை யூஸ் ஆகலை கழுத்தில் இருக்குது கை கால்களும் தொடச்சிக்க முடியாது மூ மூஞ்சி கூட தொடச்சிக்க முடியாது ஒரு துணி தொங்கிறது ரெண்டு இன்ச்சில் ஒரு ஒன்றரை அடிக்கு அது நமக்கு எதுக்குமே உபயோகப்படலை அப்படின்னா நாம் ஆஃபீஸுக்கு போய் சார் எனக்கு இந்த டை எதுக்குமே யூஸ் ஆகலை நாளையிலேருந்து நான் டை போட்டுக்கில்ல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் உத்தியோகம் போயிடும் ஏன்னா சட்டம் ரூல் அப்படி தான் சொல்லும் அவ்வளோதான் சொல்லும் இதே விஷயத்தை ஸ்மிருதிகளில் பார்த்தா சுகர சம்மிதம்னு போயிருக்கு நண்பன் சொல்லுவான் நண்பனாக இருந்தால் என்ன சொல்லுவான் டை கட்டின்னு போகணும்னு ஆஃபீஸ் ரூல் இருக்குது கட்டின்னு போயே அது துணிதானே அது ஒன்று வெயிட்லெஸ்ஸான சாமான்தான் போட்டுன்னு போயேன் அப்படின்னு எடுத்து சொல்லுவான் நண்பன் அப்போது நாம் போட்டுன்னு போகும் இதே விஷயத்தை காந்தா சம்மிதம் புராணங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா மனைவி கணவனுக்கு எடுத்து சொல்லுவான் எப்படி சொல்லுவான்னா உங்களை முத முதல்ல நான் பார்க்குற போது டை கட்டின்னு தான் நான் பார்த்தேன் உங்களை ரொம்ப அழகாக இருந்தீங்களே டை கட்டினாலே நீங்கள் ரொம்ப லட்சணமாக இருக்கு அதனால் டை போட்டுட்டே ஆஃபீஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டா நாம லீவு நாளில் கூட டை போட்டுட்டே ஆற்றுல உட்காந்துருப்போம் ஏன்னா மனைவி சொல்லிட்டா தட்டப்படாதுன்னு நமக்கு தோணும் அப்படி புராணங்கள்லாம் நமக்கு எடுத்து சொல்லும் அப்படிதான் நமக்கு ஹரிஷந்திரோபாக்கியானம்னு ஹரிஷந்திரன் ஒரு ராஜா சத்தியமாக இருந்தான் பொய்யே சொல்றது இல்லைன்னு ஒரு விரதமாக வச்சுட்டு இருந்தால் அவனுக்கு நிறைய சிரமங்கள்லாம் வந்தது குழந்த பத்னி மனைவி குழந்தைகள் எல்லாம் விற்கும்படியா வந்தது அந்த அளவுக்கு அவனுக்கு சிரமம் வந்தும் கூட அந்த சத்தியங்கிறத விரதமா வச்சிருந்தாலும் நாம புராணங்கள் எல்லாம் பார்க்கிறோம் அதே போல தர்மபுத்திரருடைய சரித்திரம் மகாபாரதத்துல பார்க்கிறோம் தர்மபுத்திரருடைய சரித்திரமும் சத்தியத்தை நமக்கு காட்டுறதுக்காகத்தான் தர்மபுத்திரருடைய சரித்திரம் மகாபாரதத்துல சொல்லப்படுது அப்படி புராணங்கள் கதையின் மூலமாக நமக்கு ஒவ்வொரு தர்மங்களையும் நமக்கு கதை மூலமாக நமக்கு சொல்றது அப்படி பார்க்கணும் நாம புராணங்களை பதினெட்டு மகா இருக்கு பதினெட்டு உப இருக்கு சேஷ தர்மம்னு இருக்கு மகாபாரதம் அதுக்கு இத்திகாசம்னு பேரு இவைகள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா நாம் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் இதை ஏன் பண்ணணும் இது பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன் இதை பண்ணாட்ட போனால் நமக்கு என்ன நஷ்டம் அப்படிங்கிறத விரிவாக நமக்கு புராணங்கள்லாம் சொல்கிறது அப்படி பார்க்கணும்னு நாம் புராணங்கள்லாம் பார்த்தா நாம் பண்ணுற அத்தனைக்கும் காரணங்கள் தெரியும் ரீசன் தெரியும் ஒவ்வொன்றும் நாம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் தெரிஞ்சுக்கலாம் புராணங்களை வச்சு அதெல்லாம் தான் நாம் அப் அப்போ அப்புறம் வரப்போகிற உபன்யாசங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அடிப்படையாக நாம் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்முடைய தர்மங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இப்போதான் நம்முடைய தர்மங்கள்லாம் எப்படி சொல்லப்படுறது அப்படிங்கிற அளவில் இப்போ சொல்லிட்டுருக்கோம் இன்னும் மேல் வர்ற உபன்யாசங்களில் இது நல்லா விரிவாக நாம் பார்க்க போகிறோம் நமஸ்காரம்